ம நமக்கு நம்முடைய சனாதன தர்மங்கள் எதை எதெல்லாம் அவசியம் கட்டாயம் பண்ணணும்னு நம்முடைய வேதமும் சாஸ்திரங்களும் வலியுறுத்துறதோ அந்த அளவுக்கு செய்யக்கூடாத காரியங்களையும் வலியுறுத்துறது இதெல்லாம் செய்யக்கூடாது ஏன் அப்படின்னா என்னென்ன காரியங்கள் எல்லாம் செய் அப்படின்னு சொன்னாலே போகிறோம் பாக்கியெல்லாம் செய்யக்கூடாதுன்னு தானே நமக்கு தெரிய போகிறது இதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் ஏன் இப்படி சொல்லியிருக்கா அப்படின்னா கட்டாயம் செய்யக்கூடாது அப்படின்னா அதை செய்தால் பெரிய சிரமங்களை நமக்கு கொடுக்கும் அப்படிங்கிறதுனால தான் அதை செய்யக்கூடாதுன்னு நமக்கு வலியுறுத்துறது அதில் பொய் பேசப்படாது பேசினதை மாற்றப்படாது மாத்தி சொல்லப்படாது அப்படிங்கிறதுக்கு ஹரிஷந்திரோபாட்சியானம்னு ருகுவேதத்தில் ஒரு கதையின் மூலமாக இந்த தர்மத்தை ருக்வேதம் நமக்கு காட்டுறது ஹரிஷந்திரோகவை ராஜா பபூபா ஹரிஷந்திரன் ஒரு ராஜா பெரிய ராஜா நாம் இப்போ புராணங்கள்லாம் கேள்விப்பட்டிருப்போம் ஹரிச்சந்திரன் ஒரு ராஜா அவன் உண்மையை பேசுறதே விரதமாக வச்சிட்டு இருந்தான் அவருக்கு நிறைய அந்த ஹரிஷந்திரனுங்கிற ராஜாவுக்கு சிரமங்கள் நிறைய வந்தது மனைவி குழந்தைகள் எல்லாம் விற்கும்படியாக வந்தது ராஜ்யம் போயிடுத்து அப்படி காசிக்கு போய் ருத்ரபூமியில் வேலை செய்யும்படியான நெருக்கடி அந்த அளவுக்கு சிரமம் வந்தாலும் கூட உண்மையே பேசுறதுன்னு ஒரு விரதமாக வச்சுருந்தார் அந்த ராஜா அப்படின்னு நாம் கேள்விப்பட்டிருக்கோம் ஆனால் அது புராணத்தில் வர்ற ஹரிச்சந்திரன்கிற ராஜா இப்போ நான் சொல்ற ஹரிச்சந்திரனுங்கிற ராஜா ரிக்வேதத்தில் வரக்கூடிய ராஜா இந்த ராஜா எப்படின்னா ஒரு நெருக்கடி வந்ததுன்னா பொய் சொல்லிடுவார் அவருக்கு அத்தனை ஐஸ்வர்யங்களும் இருந்தது மனைவி வீடு நல்ல ராஜ்யம் நல்ல சைன்யம் ஐஸ்வர்யத்துக்கு குறவில்லை எல்லாம் இருந்தும் கூட அவனுக்கு சந்ததிகள் இல்லை அப்படின்னு அந்த கதை ஆரம்பமாக இருது இந்த ராஜாவுக்கு குழந்தைகள் இல்லை அதனால ரொம்ப வேதனைப்பட்டார் ராஜா அந்த ராஜாவுக்கு ஆச்சாரியர்கள் ரெண்டு பேர் தஸ்ய நாரத பர்வத்தாவாச்சியா வாஸ்தாம் நாரதர் பர்வதர்ன்னு ரெண்டு ரிஷிகள் அவருக்கு குலாச்சாரியர் அப்படி ரெண்டு பேரும் மாசத்துக்கு ஒரு தடவை வர்றது ராஜாவை பார்க்கிறது குசலம் விசாரிக்கிறது சூக்யமா ஏதாவது விசேஷம் உண்டான்னு கேட்டுட்டு பிரசாதம் கொடுத்துட்டு போறதுன்னு ஒரு வழக்கம் அப்படி அவ ரெண்டு பேருமாக இந்த ராஜாவை பார்க்கறதுக்கு வந்திருக்கா ராஜாவுனுடைய முகம் ரொம்ப சோர்வாக இருந்ததை பார்த்துட்டு கேட்டா ஏன் உங்களுக்கு முகம் வாடி இருக்கு ஏதாவது கவலையா ஏதாவது இருந்தா சொல்லுங்கன்னு கேட்டா அப்போது அந்த ராஜா சொன்னார் இவ்வளோ ஐஸ்வர்யங்கள் எல்லாம் இருந்தும் கூட குழந்தைகள் இல்லைங்கிறது ரொம்ப மனசுக்கு சிரமமாக இருக்கு என்னுடைய பத்னியான ராணியும் ரொம்ப கவலைப்படுறா சந்ததிகள் இல்லையேன்னு வருத்தப்படுறா அதுக்கு நீங்கள் உபாயம் சொல்லணும் அப்படின்னு அந்த ராஜா கேட்ட உடனே இவ்வா ரெண்டு பேருக்கும் தெரியும் அந்த ராஜா எப்படி அப்படிங்கிறது இவாளுக்கு தெரியும் இவா சொன்னா நீங்கள் வருணனை பிரார்த்தனை பண்ணுங்கோ வருணன் கட்டாயம் உங்களுக்கு சந்ததிகளை கொடுப்பார் அப்படின்னு சொன்னான் வருணன் எப்படி பிரார்த்தனை பண்ணிக்கிறது அப்படின்னா நாம் புண்ணியாக வாசனம்னு பண்ணுவோம் கலசத்தில் தீர்த்தம் வச்சு அதில் வருணன் ஆவாகனம் பண்ணுவோம் அப்படி ஆவாகனம் பண்ணிவிட்டால் வருணன் நேராக அங்கே வந்துடுறாருன்னு இருக்கு புண்ணியாக வாசனம்னு பண்ணும்போது வருணன் ஆவாகனம் பண்ணினா அங்கே வருணன் வந்துடுவார் அதனால தான் அந்த மாதிரி தேவதைகளை ஆவாகனம் பண்ணுற பொழுது ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் அந்த இடத்துல சிரித்து பேசிந்து விளையாடப்படாது அப்படி விளையாடினா தெய்வக்குத்தமாக போய்டும் என்னால் ரொம்ப ஜாக்கிரதையாக செய்யணும் அதைத்தான் சொன்னாயிவா ராஜாவுக்கு ஒரு புண்ணியாக வாசனம் பண்ணுங்க பண்ணினா வருணன் ஆவாகனம் பண்ணுவோம் கலசத்தில் வருணன் நேராக வந்துடுவார் அப்போது நீங்கள் பிரார்த்தனை பண்ணி கேளுங்கோ வருணன்ட்ட ஒரு வழக்கம் உண்டு என்னென்னா இந்த குலதெய்வம் கோவிலுக்கு போய் எனக்கு ஒரு குழந்த பிறந்ததானா அதை உனக்கே கொடுக்குறேன் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறது பிறகு குழந்தை பிறந்த அப்புறம் அந்த குழந்தையை அழிச்சின்னு போயிட்டு அந்த துலாபாரம் வச்சு அந்த குழந்தைக்கு சமானமான ஐஸ்வர்யத்தை நகையாவோ பணமாவோ அந்த சுவாமிக்கு கொடுத்துட்டு வந்துடுறதுன்னு வழக்கம் அதுபோல இவா சொன்னால் அந்த ராஜா கிட்ட எனக்கு ஒரு பையனை கொடு அந்த பையனை நான் உங்கள்கிட்டயே கொடுத்துட்றேன் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிக்கோங்க வருணன் அந்த ராஜாவுக்கும் புத்திரன்னும் பிறந்தா போகும்னு இருந்தது ராஜாவுக்கு அதே போல் அந்த புண்ணியாகவாசனத்தை பண்ணி ஆவாகனம் பண்ண உடனே வருணன் வந்துவிட்டார் அவர்கிட்ட ராஜாவும் ராணியுமாக சேர்ந்து பிரார்த்தனை பண்ணிண்டா எனக்கு புத்திரன் பிறக்கணும் பிறந்ததானா அதை உங்கள்ட்டயே கொடுத்துட்றேன் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிட்டான் அவள் பிரார்த்தனை பண்ணது போலவே அந்த ராஜாவுக்கு புத்திரன் பிறந்தார் பத்து மாசத்தில் ரொம்ப சந்தோஷம் ராஜாவுக்கு அந்த பார்த்த உடனே அந்த ராஜாவுக்கு பரம ஆனந்தம் ஆஹா சந்தோஷப்பட்டு எல்லோருக்கும் உடனே குழந்த பிறந்த உடனே செய்ய வேண்டியது ஜாதகர்மானு அதெல்லாம் செய்து சந்தோஷப்படுறான் ராஜா எல்லோருக்கும் பீஜ தானம்னு விரதானம்னு சொல்கிறது நிறையா நெல் மூட்டை மூட்டையாக கொண்டு வந்து வச்சுண்டு எல்லோருக்கும் அதை தானம் பண்ணுறான் ராஜா அத்தனை ஜனங்களுக்கும் பீஜதானம் பண்ணி சந்தோஷப்பட்டு இருந்தார் ராஜா சந்தோஷப்பட்டு இருந்த ராஜாவுக்கு திடீர்னு ஒரு கவலா எழுத்தாப்புல வருணன் வந்துட்டார் அந்த வருணனை பார்த்த பார்த்த உடனே ராஜாவுக்கு அப்போதான் ஞாபகம் வருது குழந்தை புறந்தான் உனக்கு தரேன்னு சொல்லியிருக்கேன்னு வருணன் கேட்டார் குழந்தைய கொடுன்னு கேட்டார் அப்போது ராஜா சொன்னார் அப்பா குலதெய்வம் கோவிலுக்கெல்லாம் பிரார்த்தனை பண்ணிக்கிறது இல்லையா குழந்த பிறந்தா தரையின்னு அது போல தான் நான் உங்கள்கிட்டயும் பிரார்த்தனை பண்ணிண்டே குழந்த பிறந்தா உங்ககிட்ட கொடுக்கறதுக்காகவா நாங்கள் குழந்தைய பெற்றுக்கிறோம் அப்படின்னா ராஜா பேர் பேச்சு மாறி போயிடுது அப்போது சொன்னார் வருணன் நீ எனக்கு குழந்த பிறந்து தானா உனக்கு தரையின்னு தானே நீ பிரார்த்தனை பண்ணிண்டே அப்போது கொடுன்னார் உங்கள்கிட்ட புத்திரனா கொடுத்துட்டா அப்புறம் எங்களுக்கு என்ன இருக்குது அப்படின்னு ராஜா கேட்டார் அப்போது வரணும்னு சொன்னார் நம்முடைய சாஸ்திரம் என்ன சொல்கிறது அப்படின்னா புத்திரன் பிறந்து புத்திர முக தரிசனம் சாஸ்திரம் சொல்கிறது பையன் பிறந்து பையனுடைய முகத்தை பார்த்தா உடனே பித்திரு பித்ருணம் போய்டுறது பிதர்கடன் போயிடுறது அப்படின்னு நம் சாஸ்திரம் சொல்கிறது நீயும் புத்திரனுடைய முகத்தை பார்த்துட்ட உனக்கும் பிதர்களுடைய கடன் தீர்ந்து போயிடுச்சு ஆகியனால நீ அந்த பையனை என்கிட்ட கொடுனார் இந்த ராஜாவுக்கு மனசில் கொடுக்கறதுக்கு ராஜா சொன்ன சமாளிச்சார் என்னென்னா இப்போதான் குழந்த பிறந்திருக்கு இப்போ விருத்தின்னு பேர் பத்து நாளைக்கு மடி போராது ஆகியனால பன்னெண்டு நாள் விருத்தி உண்டு இந்த பன்னெண்டு நாள் விருத்தி முடியட்டும் மடி வந்தோடனே குழந்தைய தரேன்னு சொன்னார் செருத்தான்னு வருணனும் கிளம்பி போயிட்டார் பதிமூணாவது நாளைக்கு புண்ணியாகவாஜனம் பண்ணுற பொழுது திரும்ப வருணன் வந்துவிட்டார் குழந்தையை கொடுன்னு அப்போது ராஜா சொன்னார் குழந்தைய முழுசாக உனக்கு தரணும் இன்னும் பல்லு முளைக்கல குழந்தைக்கு பல்லு முளைக்கட்டும் பல்லு முளைச்சோன்னே நான் கொடுத்துட்றேன் ராஜா செருத்தான்னு கிளம்பி போயிட்டார் வருணன் ஆறு மாதம் ஆச்சு பல் முளைச்ச உடனே திரும்ப வருணன் வந்தார் குழந்தையை கொடுன்னு இப்போது ராஜா சொன்னார் இது பொய்ப்பல்பா இது இது பல்லெல்லாம் விழுந்துடும் நெஜம் பல்லு முளைக்கட்டும் நான் குழந்தைய கொடுத்துறேன்னார் செரத்தானு கிளம்பி போயிட்டார் வருணன் பதினோரு வயசாச்சு நெஜம் பல்லும் முளைச்சுடுத்து வந்து குழந்தையை கொடுன்னு கேட்டார் அப்போது ராஜா சொன்னார் இது க்ஷத்ரிய குழந்தையாக நான் உனக்கு கொடுக்கணும் என்ன நான் க்ஷத்திரியன் குழந்தையையும் கஷத்ரிய குழந்தையாக நான் உனக்கு கொடுக்கணும் ஆகையினால பதினாறாவது வயசில் கவச்சங்கள்லாம் போட்டு ஒரு ராஜாபிஷேகம்னு பண்ணுற வழக்கம் அந்த அபிஷேகம் ஆயிடுச்சுன்னா அந்த குழந்தை க்ஷத்திரிய குழந்தையாக ஆகிடும் அது ஆனவுடனே தரேன் அப்படின்னு சரித்தான்னு கிளம்பி போயிட்டார் வருணம் பதினாறு வயசு ஆச்சு அந்த அபிஷேகங்கள்லாம் ஆச்சு வருணன் வந்துட்டார் குழந்தையை குடு இதுக்கப்புறம் அந்த ராஜாவுக்கு ஷாக்கு தெரியல இதுக்கப்புறம் என்ன சொல்லி தவிர்க்கறதுன்னு அந்த குழந்தையும் பதினாறு வயசாகிடுத்து தோல்பட்ட அளவுக்கு வளர்ந்தாச்சு இனிமேதான் அவன் நம்ம சொன்னால் கேட்க மாட்டான்னு ராஜாவுக்கும் தெரிஞ்சு போச்சு நீ குழந்தைய அழுசன்னு போகலாம்னுட்டார் வருணன்கிட்ட சரி குழந்தைய எங்கிட்ட கொடு தானம் பண்ணுன்னு அழசுன்னு போகிறேன்னார் வருணன் அந்த குழந்தைக்கு பேர் ரோஹிதகன் பேர் அந்த பையனுக்கு ரோஹிதகான்னு கூப்பிட்டார் ராஜா கூப்பிட்டு நீ பிறந்த உடனே நான் வருணனுக்கு தரேன்னு நான் பிரார்த்தனை பண்ணிட்டுருக்கேன் இப்போ வருணன் வந்திருக்கார் நான் உன்னை வருணனுக்கு தானம் பண்ணுறேன் நீ வருணனோடு கிளம்பி போகணும்னா அந்த பையன் பார்த்தான் நீங்கள் வாக்கு கொடுத்தா நான் என்ன செய்ய முடியும் இதுக்கு நான் எப்படி பொறுப்பாக முடியும் அப்படின்னா அந்த பையன் என்ன பதினாறு வயசாயிடுத்து அவன் பேசுகிறான் இல்லைப்பா நீ பிறந்தா ராஜா நான் தரேன்னு சொல்லிட்டேன் வருண்கிட்ட நீ வருணனோட போக வேண்டியதான் வருணன் வந்திருக்கார் காத்துருக்கார் நீ களம்புன்னா ராஜா சரி இதோ வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆத்துக்குள்ளே போன பையன் கொள்ள கதவை ஓடியே போயிட்டான் இங்கேயோ போயிட்டான் ஒரு மணி நேரம் வருணன் காத்துட்டு இருந்துட்டு காணம்னு பார்த்தா ஆற்றுல காணும் பையனை வருணனுக்கு அப்போ வந்தது கோபம் தெய்வம் நின்று கொள்ளுங்கிறது இதுதான் வருணனுக்கு கோபம் வந்து ராஜன்னு நீங்கள் சொன்ன வார்த்தையை காப்பாத்தல பொய் வேற சொல்லிட்டேன் உங்களுக்கு வருணக்கிரகங்கிற வியாதி வரும்னு இந்த வியாதியை கொடுத்துட்டு போயிட்டார் வருணன் வருண கிட்னி ட்ரபுள் கொடுத்துட்டு வருணன் கிளம்பி போயிட்டார் ராஜாவுக்கு ஒரே அவஸ்தை அதிலிருந்து நீர் இறங்கலை கிட்னி சரியாக வேலை செய்யலை ரொம்ப அவஸ்தப்பட்டு போயிட்டார் ராஜா பட்ட படு படுக்கையில் படுத்து போயிட்டார் ராஜா படுத்த படுக்கையே ஆயிட்டார் ராஜா ஒன்றும் வைத்தியங்கள்லாம் பண்ணி ஒன்றும் சமாளிக்க முடியல ஒரு நாள் ரெண்டு நாள் இல்லை அஞ்சு வருஷ காலம் கஷ்டப்பட்டார் ராஜா அந்த ஓடிப்போன பையன் என்ன ஆச்சு அப்படின்னா அதை அடுத்த உபன்யாசத்தில் பார்ப்போம்